சச்சிதானந்தூ விஷ்யா விநாய் ஸ்ரீ கிருஷ்ணா வய நுமிரிமத்துமஸ்லாப்பயவவோ விரமசலம் சீதாபதிர்ஜய திலோகமலக்ன கீர்த்திஹி திரமிழர் நிமிச்சக்கரவர்த்திக்கு அவர் பிரார்த்தனை பண்ணி கொண்டதற்கு இணங்க பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பரசுராமாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் சொல்லுகிறார் ஹைஹய குலாப்பிய பார்கவாக்னிஹி ஹய குலாப்பய அந்த ஹைகய குலம் அவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குவதற்காக பார்கவக்னி ராமஸ்து இந்த பகு வம்சத்தில் வந்த அக்னி போன்ற இருக்கக்கூடிய அந்த பரசுராமர் காம்ச்ச திரிசப்திருத்வா இருபத்தோரு முறை இந்த பூமியை சுத்தி வந்தார் இருபத்தோரு முறை பூமியை சுத்தி வந்து நிஹி க்ஷத்ரியாம் அக்ருத்த இந்த க்ஷத்திரியர்களே இல்லாம பண்ணிவிட்டார் த்ரிசப்த கிருத்தகாண்ண திரிகின் மூணு சப்தன்னா ஏழு இந்த மூவேழு இருபத்தி ஒரு முறை இந்த பூமியை பிரதக்ஷணம் பண்ணி இந்த ஹைகைய குலத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி இந்த பிருகு மகரிஷியோட குலத்தில் உதிச்ச அக்னி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த பரசுராமர் கஷத்ரியர்களே இல்லாம பண்ணிவிட்டார் நிஹி அக்ருத்திரியாம் நிஹி அக்ருத்தான் இல்லாம நிர்மூலம் பண்ணிவிட்டார் க்ஷத்ரியர்களே ராஜ்யம் பண்றதுக்கு ராஜாக்களே இல்லாம பண்ணிவிட்டார் அது மாத்திரம் இல்ல அவரேதான் சஹா அப்தி பபந்த அப்தின்னு சொன்னா சமுத்திரத்தை கட்டினார் அணையால கட்டி சலங்கம் தசவக்திரம் அகன்னு அந்த லங்காதிபதியாகிய பத்து முகத்தோட இருக்கக்கூடிய ராவணனை வதம் பண்ணினார் அகன்னு கொன்றார் சா லோகம் அலக்ன கீர்த்தி அவருக்கு கீர்த்தி இருக்கு எப்படிப்பட்ட கீர்த்தின் ஜனங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தியை உடைய ஒரு புகழ் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு இருக்கு அப்பேற்பட்ட சீதாபதி ஜயதி இது எப்படி படிக்கணும்னா யார் சமுத்திரத்துல அணைய கட்டினாரோ சலங்கம் தசவக்திரம் அகன்னு லங்காதிபதியாக இருந்த தசபக்திரனை பத்து முகத்தோட கூடின ராவணனை கொன்றாரோ அப்பேற்பட்ட லோகம் அலக்ன கீர்த்திஹி சீதாபதிஹி ஜெயதி நம்ம சர்வதா சப்ளை பண்ணிக்கலாம் அப்பேற்பட்ட ஜனங்களுடைய பாபத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய கீர்த்தி படைச்ச சீதாபதி சிறப்புற்று விளங்குகிறார் அப்படிங்கிறத இந்த ஒரே ஸ்லோகத்துல பரசுராமாவதாரத்தையும் ஸ்ரீராமாவதாரத்தையும் இந்த ஸ்லோகத்துல உபதேசம் பண்ற சீதாபதின கீர்த்தி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம்